ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வைசாக்க மகாத்மியத்தை சொல்லக்கூடியதான ஸ்காந்தபுராணத்தில் நாரதசுவாமி அம்பரீஷருக்கு உபதேசிக்கக்கூடியதான ஒரு சரித்திரத்தை பார்த்துன்னு அப்படி அந்த அரசன் ஹேமாங்கன் என்கிற அரசன் இக்ஷாக்கவம்சத்தைச் சேர்ந்தவன் அவன் வசிஷ்டர் பல சொல்லியும் கூட அவருடைய வார்த்தைக்கே ரொம்ப மதிப்பு கொடுக்காமல் தானம் பண்ணுறேன் என்கிற பெயரில் அநாதைக்கு பண்ணுறேன் ஏழைக்கு செய்யறேன் ஊனமுற்றோர்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டியதானு அவர்களுக்கும் செய்ய வேண்டியது ஆனால் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் அப்படி இல்லாமல் இவன் செய்ய வேண்டிய காரியங்களையே மாற்றி மாற்றி செய்த ஒரு தோஷத்தினாலே சாத்தகம் என்கிற பக்ஷியாக மூன்று ஜென்மாக்கள் எடுக்கும்படியாக ஆச்சே ஏக ஜென்மனி கிருத்ரத்வம் மூன்று பிறவி சாத்தக பிறந்து நான்காவதாக கிருத்ரத்வம் ஓனாயாக பிறக்கும்படியாக நேர்ந்தது ஓனாயாக ஒரு ஜென்மாவும் ஸ்வாபவது சப்தஜென்மசூ ஏழு ஜென்மாக்கள்லே நாயாக பிறக்க வேண்டி நேர்ந்துட்டது பஷாத் பூபோஜம் கிருஹ கோதிகா பிறகு இந்த வீட்டுக்குள்ளே கூடுகட்டி வசிக்கக்கூடியதான பக்ஷியாக பிறக்க வேண்டி நேர்ந்தது ஸ்ருதகீர்த்தியாக்கிய பூபஸ்யா அந்த ஒரு பாபத்தினால இந்த ஸ்ருதகீர்த்தி என்கிற இந்த அரசர அரசனிடத்தில் இந்த கூடுகட்டி பக்ஷியாக வசிக்கும்படியாக நேர்ந்தது யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு இந்த பக்ஷியானது கிரகத்வார பிரதோல்யாஞ்ச மத்தத்தை கீட்ட சப்தாசீதிஷு வருஷேஷு ஸ்திதம் தேன துராத்மனா ரொம்ப பல வருஷ காலங்கள் இந்த பக்ஷியாகவே இருக்க வேண்டி நேர்ந்துட்டது இந்த பட்சியாக நான் இப்படி ஒரு பிறவையை எடுத்துட்டேன் நான் அந்த யக்ஷ்வாக வம்சத்தை சேர்ந்த ஹேமாங்கன் என்கிற அரசன் யாவத்தியா பூமிகனிகா யாவன் தஸ்தோயபிந்தவ யாவன் துடூனி ககனே தாவத்தீ அஜதம் ஸ்மகாஹா இப்படி ஒரு பிறவை எடுத்துட்டேன் என்ன பிரயோஜனம் பூமியில் விழுந்த தானியங்களை காட்டிலும் அதிகமாக தானம் செய்தவன் ஜலபிந்துக்கள் எவ்வளவு எப்படி எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு கொடுத்தவன் ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்குன்னு எண்ணி முடியாத அளவுக்கு நான் கோதானம் செய்திருக்கேன் அப்படி செய்தும் கூட ஏன் எனக்கு எப்படி ஒரு பிறவி கிடச்சது சர்வே யக்ஞா மயாச்சேஷ்டா பூர்த்தான் ஞாசரித்தானிமே எல்லா யக்ஞங்களும் செய்திருக்கேன் இஷ்டா பூர்த்தான் ஞாசரித்தானுமே இஷ்டம் என்றால் அவரவர்கள் செய்ய வேண்டிய தர்மம் பூர்த்தம் என்றால் ஊருக்காக தேசத்திற்காக செய்ய வேண்டியதான காரியம் இஷ்டாபூர்த்தம்னு பேர் பூர்த்த தர்மங்கள் அப்படின்னு கோவில் கட்டுறது குளம் வெட்டுறது இவைகள்லாம் பூர்த்த தர்மம்னு பேர் கோஷாலை வைக்கிறது இதெல்லாம் பூர்த்த தர்மம்னு பேர் அப்படி பூர்த்த நிறைய செய்திருக்கேன் நிறைய இடங்களில் குளம் வெட்டியிருக்கேன் கோவில் கட்டியிருக்கேன் தானாண்யபிச்ச தத்தானி தர்மராஜ ஸ்துவனுஷ்டிதா செய்திருக்கேன் அவ்வளவு தானங்களை நான் கொடுத்துருக்கேன் முக்கியமாக தர்மராஜஸ்துவனுஷ்டிதா தர்மராஜகான்னு இந்த வைசாக மாசத்திற்கு பெயர் இந்த வைசாக மாசத்தில் அந்த தானங்கள் அவ்வளவும் நான் செய்திருக்கேன் ததாபி துர்கதிர்ஜாத்தா மமச்சோர்திம்மினா அவ்வளவு தானங்கள் கொடுத்தும் கூட இந்த துர்கதியான ஒரு பிறவி எனக்கு கிடைச்சிருக்கு த்ரிவாரம் ஜாதகத்துவம் கிருதத்ம் சைகஜன்மீ மூன்று பிரவியாக சாத்தகபட்சியாகவும் ஒரு பிறவியில ஊநாயாகவும் சத்தஜன்மஸலர்கம் அலர்க்கம் பிராப் பூர்வம் மைய யலர்க்கமாக நாயாக பல பிறவிகளை எடுத்து இப்படி வந்துட்டு சிஞ்சானூபேன அப்பாத வனேஜனீ பிந்தவாஹூரமுி தைசிஹம் க இவ்வளோ பிறவைகளை எடுத்து இந்த பட்சியாக நான் இருக்கிற சமயத்தில் இந்த அரசன் தெளிச்ச அந்த ஜலத்தினுடைய பெருமையினாலே நான் எனக்கு பேச வந்துவிட்டது ஜாத்தஸ்மிருதியானது எனக்கு ஏற்பட்டு போச்சு போன போன பிறவியில் செய்த புண்ணியபாபங்கள் இந்த பிறவியை எடுத்ததற்கான காரணம் இவ்வளவும் எனக்கு தெரிஞ்சு போச்சுப்போ கோதாஜன்மானி பாவியானி அஷ்டாவிம்சதி காணிமே திருஷந்தே பிப்ர் ஜென்மபிர்ப்ருஷம் இந்த பக்ஷிகளுடைய பிறவிகள் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா ரொம்ப நிறைய இருக்குது இருபத்தெட்டு ஜாத்திகள் இருக்குது இந்த பட்சி எங்களுக்குள்ள இவ்வளவு பிறவிகளும் எடுத்து ஆகணும் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குதுன்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது நகாரணம் பிரபஸ்மி தன்மே விஸ்தரத்தோவதா இவ்வளவு தானங்கள் செய்தும் இல்லாதவர்களுக்கு நிறைய கொடுத்தும் கூட எனக்கு இப்படி ஒரு நிலை கிடைச்சது என்ன காரணம்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அந்த பக்ஷி பேசி முடிச்சது இத்தியுத்தஹா சரஷிப் பிராகா ஜாத்வா விஜான சக்ஷா இந்த பிராமணோத்தமர் அப்படியே தின்னையில் உட்கார்ந்தார் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கண்ணை ஓடிண்டு யோஜனை பண்ணிவிட்டு பேசின ஸ்ருணுபூப பிரபக்ஷாமி தவதுர்யோனி காரணம் நீ செய்த நீ செய்ததற்கு நீ இந்த பிறவி எடுத்ததற்கு காரணம் எனக்கு தோன்றது நஜலம் ஜலம் துத்வயா தத்தம் மாதவ பிரியே தஜ்ஜலம் சுலபம் மத்வா அமூல்யமிதி நிச்சிதம் இந்த வைசாக்க மாசத்தில் மகாதானமாக சொல்லப்பட்டது தண்ணீர் தானம் ஜலம் கொடுப்பது அந்த வைசாக்க மாசத்தில் செய்ய வேண்டியதான ஜலதானம் விஷயத்திலே உனக்கு ஒரு குறவு குறவான எண்ணம் ஏற்பட்டது நாத்வகானாம் திஜா தீனாம் கர்ம காலே பியஜா நதா ததா பாத்திரம் சமுத் சிர்த இந்த வைசாக்க மாசத்தில் இந்த கோடையில் செய்ய வேண்டியதான ஜலதானம் செய்யாததுனாலேயும் அபாத்திரே பிரத்தி பாத்திரம் அறியாமல் நீ செய்திருக்கு அது பிரயோஜனம் இல்லையே பாத்திரம் அறிந்து செய்யணும் நாம் ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடியதான காலம் நன்றாக இருக்கணும் அந்த பொருளும் நன்றாக இருக்கணும் அதை வாங்கி கொள்பவரும் சரியான முறையில் உபயோகப்படுத்தணும் ஒரு புண்ணிய காலம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்வரண தானம் பண்ணுறோம் ஒரு தங்கம் கொடுக்குறோம்னா அந்த தங்கத்தை அவர் ஏதாவது ஆபரணமாக செய்து போட்டுக்கணும் அல்லது அவர் இன்னொரு இடத்துல தானமாக செய்யணும் இது ரெண்டுமே இல்லாமல் அந்த தங்கத்தை கொண்டு போய் அவர் ஏதாவது கல்லுக்கடையிலையோ ஏதாவது ஒரு கெட்ட வழியிலே அந்த தங்கத்தை செலவழிக்கிறார்னா நீ செய்த தானத்துக்கும் குறைபாடு உண்டு அப்படி தான் நீ செய்திருக்கு, ஜலந்தம் அக்னி முத்ஷ்ரிஜ நஹிபஸ்மணி ஹோயத்தே ஒரு அக்னி ஜொலிச்சு எரிஞ்சுன்னு இருக்கு அப்படின்னா ஜுவலிச்சு எரியிற அந்த ஹோமத்தை செய்யணும் ஜுவலிக்கிற அக்னியில் இல்லாமல் சுற்றி உள்ள அந்த பஸ்மாவில் சாம்பலில் ஹோம் செய்யப்படாது செய்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த சா நாம் விட்ட ஒரு வஸ்துவானது நல்ல உயர்ந்த நெய்யாக இருந்தாலும் அது ஜலிச்சு முடியாது அப்படியே இருக்கும் அதுபோல் தான் நீ கொடுத்த தானம் அப்படியே இருக்குது பகுதா வர்ணித சாப்பி சௌகந்தியாதி யுத்தசியா நகுர்வந்தி சமர்ச்சனம் ஒன்றும் வேண்டாம் வீட்டிலேயே ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா என்ன மரம் வளர்ப்பது நீ வைக்கிற மரம் உனக்கும் உபயோகப்படணும் ஊருக்கும் உபயோகப்படணும் அப்படி வைக்கணும் வேப்ப மரம் வைக்கிறது இது மாதிரி புங்கமரம் மரம் வைக்கிறது இதெல்லாம் வச்சால் உனக்கும் நிறைய நிழல் கொடுக்கும் அதிலிருந்து வரக்கூடியதான காற்று ரொம்ப ஆரோக்கியமான காற்று அனைவருக்கும் உபயோகப்படும் அப்படி வைக்கணும் இப்போ குரோட்டன்ஸ்னு வைக்கிறா அதாவது அது ஏதோ மனுஷன் மாதிரி முளைச்சி வர்றது யானை மாதிரி முளைச்சி வர்றது அப்படி வைக்கிற அதனால ஒரு பயனும் இல்ல அது வைக்கிறதுனால இவனுக்கு ஏதாவது நல்லது ஏற்படுறதா ஏதாவது ஒரு வாசனை வருதா ஒன்றுமே இல்லை அது ஒரு மிருகம் மாதிரி வாசலில் நிற்கிறது அதனால ஒரு ரூபா கூட பிரயோஜனம் இல்லைன்னா அதை வைக்கப்படாது விசிஷ்டானாம் பாதப்பானாம் அஸ்வத்தஹா செவ்வியதாம் கதா துளசியூ சமுத்ரிஜ ப்ரகதி பூஜ்ஜத தேனுக்கிம் ஒரு மரத்தை சுத்தணும்னா அரச மரத்தை சுத்தணும் ஏதாவது ஒரு செடிக்கு ஜலம் விடணும்னா துளசி செடிக்கு ஜலம் விடணும் அப்படி உபயோகமாக செய்யணும்ப்பா உபயோகம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்